ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் புராணங்கள் என்கிற தலைப்பிலே கருட புராணம் ஒரு அத்தியாயம் மூலமாக ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆயுஷ்காலம் எந்தவிதத்திலே தீர்மானிக்கப்படுறது அவனுடைய சரீர ஆரோக்கியம் எதனால் தீர்மானிக்கப்படுறது அவனுடைய ஜானம் எதனால் தீர்மானிக்கப்படுறது அப்படிங்கிறத பகவான் ஒரு அத்தியாயம் அத்தியாயம் மூலமாக நமக்கு காண்பிக்கிறார் அதை நாம் சிறிது சிறிதாக பார்த்துன்னு வரும் அதிலே வியாவாஸ்தே ஜராச்சா யாதி பிண்ணாம்புவூவத் நிந்தந்தி நிபவதிரோகா திரேய சமபேத்து பகவான் கருடசுவாமிக்கு சொல்லிண்டு வரார் இந்த அத்தியாயத்தை நான் மனுஷனுடைய சிறப்பு இந்த மனித பிரிவையினுடைய சிறப்புகளை சொல்லிண்டு வரேன் அதே சமயம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கருடா கேழு லோகத்தில் எவ்வளவோ ஜந்துக்கள் ஜீவிக்கிறது ஒவ்வொரு ஜந்துக்களுக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்குது ஆனால் அனைத்துமே நாம் என்ன கெட்ட குணங்கள் அப்படின்னு நினைக்கிறோம் மாடு போ அருகில் போனால் முற்றுறது அப்படின்னா ஆயுதத்தோடு இருக்குது கொம்ப வச்சுருக்கு பாம்பு கொத்திடும் சிங்கம் அடித்து சாப்பிட்டுடும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அதில் ஒரு தத்துவம் இருக்குது சொல்லட்டுமா அனைத்து ஜந்துக்களும் தானாகவே கட்டுப்பாடுகளை வச்சுட்டுருக்கு ஒரு பாம்பு இருக்குது அப்படின்னா பாம்பு புத்துல தான் வாழும் தனக்கு பசின்னு வர்ற பொழுது புத்த விட்டு வெளியில் வரும் ஆகாரங்களை சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சு போச்சுன்னா திரும்ப அது புத்துல போய் உட்காந்துடும் நீ புத்துல தான் இருக்கணும் அப்படின்னு யாராவது சட்டம் போட்டு கட்டுப்பாடு விதிச்சிருக்காளா இல்லை அது தானாகவே கட்டுப்பாடுகளை வச்சுட்டுருக்கு ஒரு சிங்கம் இருக்குதுன்னு சொன்னால் காட்டில் தான் வசிக்கிறது பசின்னு வர்றபொழுதான் எந்த ஒரு ஜத்துவையும் ஹிம்சிக்குமே ஒழிய அனாவசியமாக யாரையும் துன்புறுத்தாது நீ காட்டில் தான் இருக்கணும் நகரங்களுக்கு வரக்கூடாதுன்னு யாராவது சட்டம் போட்டிருக்காளா இல்லை இருந்தாலும் அது சுயமாக தானாகவே கட்டுப்பாடோடு வாழறது அதுபோல் ஒவ்வொரு ஜீவ ஒவ்வொரு ஜந்துக்களும் தானாகவே கட்டுப்பாடோடு இருக்குது கையில் ஆயுதங்களோடு இருந்தாலும் கூட பாம்புக்கு வாயில ஆயுதம் எப்போ நினைச்சாலும் விஷத்தை நம்ம உடம்பில் செலுத்த முடியும் இருந்தும் கட்டுப்பாடோடு இருக்குது புத்துல புலியை எடுத்துண்டால் காட்டில்தான் வசிக்கிறது புலி அடிச்சதுன்னா ரொம்ப வலி அதிகமாக இருக்கும் எலும்பு உடஞ்சி போயிடும் அந்த அளவுக்கு பலம் அதிகம் சிங்கத்துக்கு கையில் ஆயுதம் இருக்குது இருந்தும் தானாகவே கட்டுப்பாடோடு வாழறது யானையை எடுத்துக்கொண்டால் அதன் உருவத்திற்கு நம்மை மெதிக்கிறதுக்கு ரொம்ப நாழி ஆகாது வெயிட்டுள்ள பிராணி கையில் ஆயுகத்தோடு இருக்கு இருந்தும் தானாகவே கட்டுப்பாடோடு இருக்கு ஆனால் மனுஷியன் தானாகவே கட்டுப்பாடோடு இருக்க மாட்டான் ஒரு பாம்பு கொத்துறதுன்னா ரெண்டு பேரை கொத்தும் அப்புறம் கிளம்பி போயிடும் சிங்கம் வந்ததுன்னா தனக்கு பசி ஆடுற வரையிலும் ஹிம்சிக்கும் பிறகு கிளம்பி போயிடும் ஆனால் மனுஷன் அப்படி சுயமாக கட்டுப்பாடோடு இருக்க மாட்டான் அனைத்து ஜந்துக்களையும் வச்சு பார்க்கிற பொழுது மிகவும் துஷ்டமான ஜந்து மிகவும் கெடுதலை செய்யக்கூடியதான பிராணி எந்த பிராணின்னா மனுஷன்தான் பா அப்படின்னு பகவான் கருடசுவாமிக்கு சொல்கிற அதேனாலே ரொம்ப துஷ்டனான பிராணி மனுஷ்யன் நாக்கு என்கிற ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு இந்த தேசத்தை பூரா கலக்கிடுவான் ஒன்றும் வேண்டாம் ஒரே ஒரு ஃபோன் பண்ணி ஒரு பொய் தகவல் ஒரு பொருளையை கலப்பி விட்டுட்டான்னா தேசம் பூரா பதறோம் உலகம் பூரா சிரமப்படும் அப்படி நாக்குங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சுண்டு மனுஷன் என்ன வேணால் செய்ய முடியும் சுயமாக கட்டுப்பாடு மனுஷனுக்கு கிடையாது என்பதினாலே தான் நான் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கொடுத்து இப்படி படிக்கணும் இதைதான் படிக்கணும் அப்படின்னு நான் நிறைய உத்தரவுகளாக போட்டிருக்கேன் மனுஷனுக்கு பாக்கிப் பிராணிகளுக்கு உத்தரவு போட வேண்டிய அவசியமில்லை என தானாகவே கட்டுப்பாடோடு வாழக்கூடியது சதம்ஜீவித மத்தியல்பம் நித்ராலியதர்த்தகம் மேலும் பாக்கி பிராணிகளுக்கு எடுத்துக்கொண்டால் அதற்கு அதனுடைய வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியதுன்னு ஒன்றுமில்லை ஏதோ பிறந்ததுனாலே வாழறது வாழறதுனாலே ஆகாரங்களை சாப்பிட்றது சாப்பிட்டதுனாலே தூங்கிறது அப்படி பாக்கி பிராணிகளுடைய ஜீவிக்கே அமையிறது மனுஷனுக்கு அப்படி இல்லை அவன் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஆனால் அவனுடைய வாழ்க்கை எப்படி போகிறதுன்னா சதம் ஜீவித மத்தியல்பம் அவனுக்கு எவ்வளவு ஆயுஷ்காலம் இருக்கோ அதில் நித்ராலசிய ஸ்ததர்த்தகம் அவனுடைய தூக்கம் சோம்பல் இதிலே பாதி ஆயுசு முடிஞ்சு போயிடுறது பால்யரோக ஜராதுக்கைஹி அல்பம் ததப்பி நிஷ்பலம் பால்யத்திலே நாளில ஒரு பங்கு ஆயுசு முடிஞ்சு போயிடுறது ஜராதுக்கைஹி அல்பம் ததப்பி நிஷ்பலம் வயசான பிறகு எழுந்திருக்க முடியல நடக்க முடியல ஒன்னும் செய்ய முடியலன்னு நாலுல ஒரு பங்கு போயிடுறது அப்போ அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆயுஷ்காலம் எவ்வளவுன்னு நாம் உண்மையாக கணக்கு பண்ணி பார்த்தால் அவனுக்கு ஆயுஷ்காலம் எவ்வளவு அமையறதோ அதில் நாலில் ஒரு பங்கு தான் அவனுக்கு வேதத்தையோ சாஸ்திரங்களையோ படிப்பதற்கோ அதை தெரிந்து கொள்வதற்கோ காலம் அமையிறது ஜராக்ராஹிர் நகஷிதபி புத்தியதே இதை யாரும் தெரிந்து கொள்றதில்லை இதை புரிஞ்சுக்கணும் பிரதிக்ஷண பயம் காலகா க்ஷீயமானோ லலட்சியதே காலம் ஓடுறது காலம் நகர்றது காலம் நகர்றதுன்னு நாம் அதே ஞாபகமாக இருக்கணும் தினமும் கேலண்டரில் ஒரு பேப்பரை கிழிக்கிறோம் தினமும் ஒரு பேப்பராக கிழிக்கிறா போல் கேலண்டர் இருக்குது அப்படி சந்தோஷமாக நாம் காலம்பரை எழுந்து அந்த கேலண்டரில் போய் ஒரு பேப்பரை கிழிப்போம் எதற்குன்னா இன்றைக்கி ராசி பலனில் ராசிக்கு என்ன பலன் போட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு இருக்கலாம் அல்லது ஏதாவது லீவு வருதான்னு பார்க்கணும்னு இருக்கலாம் எந்த காரணத்துக்காக நாம் அந்த கேலண்டரில் உள்ள ஒரு பேப்பரை கிழித்தாலும் ஒன்றை மனசில் வச்சுக்கணும் நம்முடைய ஆயுஷ்காலத்தில் ஒரு நாளை நாம் கிழிச்சு போடுறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு பேப்பரை கிழித்தால் நம்முடைய ஆயுஷில் ஒரு நாளை கிழிச்சுட்டோம் ஞாபகம் வச்சுக்கணும் இதே ஞாபகத்தோடு ஒவ்வொரு மனுஷனும் நடந்துக்கணும்ப்பா அபத்தியம்மே கலத்திரம்மே தனம்மே பாந்தவாஸ்டமே என்ன ஆசையோடு நீ வாழணும் அப்படின்னா எனக்கு சீக்கிரம் கல்யாணமாகணும் எனக்குன்னு மனைவி வரணும் எனக்குன்னு தனம் இருக்கணும் நான் செய்ய வேண்டிய காரியம்னு எனக்கு இருக்கணும் அதற்கு துணை புரிய பந்துக்கள் இருக்கணும் என்று தான் ஆசைப்படணும் அப்படி ஆசைப்பட்டு சொக்காரிய மத்திய குர்வீத பூர்வாண்நேச்ச அபரான் அன்றன்றைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அன்னன்னைக்கு செய்துண்டு வரணும் இப்போ தமிழில் சொல்கிறது நாளை செய்ய வேண்டிய காரியத்தை இன்றைக்கு செய்கிறவன் சாமர்த்தியசாலின்னு பேர் இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியை இன்றே செய்பவன் திறமைசாலி நேற்றைய காரியத்தை இன்றைக்கு செய்பவன் கோமாலின்னு பேர் அதுபோல நாம் முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்கணும் அப்படின்னு பகவான் சொல்லிவிட்டு அவனவனுக்கு ஆயுஷ்காலம் எப்படி தீர்மானிக்கப்படுறது அவனுடைய தேக ஆரோக்கியம் எப்படி தீர்மானிக்கப்படுறது என்கிறத சில தகவல்களோடு நமக்கு சொல்கிறார் அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்